தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சாத்தானை ஜெயிப்பது எப்படி சாத்தான் நம்மல் எரிகிற அக்னி ஆஸ்திரங்கள் எவைகள் கெட்ட சொப்பனங்களால் ஆவியில் போராட்டமா எப்படி ஜெயிப்பது சில சாத்தானின் போராட்டங்கள் ஏன் இன்னும் என்னை தொடர்கிறது அதிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி சோதனைகளை ஜெயிப்பவர்களுக்கு தேவன் வைத்திருக்கும் மகிமைகள் என்னென்ன இப்படிப்பட்ட ஆவிக்குரிய உலகில் ஏற்படும் போர்களில் நமக்கு உண்டாகும் சந்தேகங்களை தீர்த்து நம் போர்களில் பொல்லா ஜெயிக்கும் வழிகளை தன் வாழ்க்கையின் அனுபவங்களோடும் வேத வசனங்களில் மறைந்திருக்கும் சத்தியங்களை வெளிப்படுத்த வருகிறார் புதிய இஸ்லேம் சபையின் அப்போஸ்தலரும் தலைமையுமானால் நீங்களும் இந்த சத்தியங்களை கேட்டு பொல்லாங்கன் மேல் ஜெயங்கொண்டு எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் கத்ராகியேசு கிறிஸ்து உங்கள் ஆவியுடனே கூட இருப்பாராக தேவனுடைய பிரசுத்த லாபத்திற்கு மகிமை உண்டாவதாக மறுபடியும் நாம் இந்த வாரத்தின் முதல் நாள் ஐந்து வருஷத்தின் தேவனுடைய திருச்சபையாய் கர்த்தருக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்க முடியாத தேவன் நம்ம லோரிங் குடி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோமாக அலையிலோயா தேவனுக்கு மயிமை இந்த நாளில் உங்கள் மத்தியிலே நான் தரப்போகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்பது ரெண்டு மூன்று தினங்களாக ரெண்டு செய்திகளை ஆயத்தப்படுத்தினேன் இன்று ஆராதனைக்கு வருகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் தான் எனக்கு இந்த வார்த்தை உண்டாயிட்டேயா நேற்று இரவு சாத்தானுக்கு இறக்கும் ஒரு பெரிய ஃபைட்டிங் நடந்தது ஆனபடினால அவைகளை வெல்லும்படியான சக்தியை தெய்வம் தந்தபடினால் சாத்தானுக்கு முன்பாக நிற்கும் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்கிறதை அறிந்து கொள்ளும்படியாக ஆயிற்று ராத்திரி எனக்கு சரியா தூக்கம் இல்லை அதிகமாக தேவமணி நேன் அப்படி இப்படி மகிழ்ந்தது தேவனுக்கு மயுமே அந்தபடினால அருமையான கத்திர பிள்ளைகளை ஆண்டவராகிய தேவன் இந்த லோகத்தில் ரட்சிக்கப்பட்ட நமக்கு அநேக ஆலோசனைகளை தந்திருக்கிறார் அவை நாம் கடைபிடித்து சத்ருவை ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சாத்தான் உருவத்தில் மட்டும் வரமாட்டான் அவர்களுடைய செய்கைகளின் மூலமாக தேவ நமக்கு வைத்திருக்கிற தெய்வீக உறவையும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கோ நன்மைகளை அவன் தெரிந்திருக்கிறார் அதை தடுப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அந்த வழிகளை எல்லாம் தேடி தம்முடைய பிள்ளைகளுக்கு சரிபோல் தெரியும் சரிபோல் தான் தெரியும் பின்னால் தான் வஞ்சித்து விட்டானே என்று அதை உணர்ந்து புலம்பக்கூடியதாக இருக்கும் அதான் சொன்னார் சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல தெரியாத அறிந்திருக்கிறார்கள் அவர் சூழ்நிலையில வருவான் நம்முடைய ஆசீர்வாதத்தை தட்டி கவிழ்பதற்கு அவர் வருவான் என்பதை அறிந்திருக்கிற அறிந்தவர்களாக இருக்கிறபடினா அவர்கள் நமக்கு ஏராளமான ஆலோசனை எழுதி தந்திருக்கின்றார்கள் அப்போ இது புதிய ஏற்பாடு கிடையாது பழையற்பாட்டு பிரசுத்தவான்களுக்கு வேதமே கிடையாது அப்படி இருந்த அவர்கள் தேவனுடைய அனுக்கிரகம் பற்றி ஆலோசனை பெற்று அவர்கள் சத்துரை முதலாம் நிரூபம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கியத்தை ஒரு எல்லோருக்கும் உகந்ததாக இருக்கிறது வாலிபர்கள் விசேஷமாக கவனிக்க வேண்டிய காரியம் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபரே பொருளாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறது உங்களுக்கு எழுதுகிறேன் என்று அருள்கிற வார்த்தை வாலிபர்களே நீங்கள் ஜெயித்தபடியினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் வாலிபர்களை நீங்கள் பொல்லாவினை ஜெயித்தபடியினால் உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபர்களை ரொம்ப எடுத்து பயன்படுத்தக்கூடிய வயது அவர் தேடுகிற வயதும் அதுதான் தன்னுடைய எல்லா விருப்பத்தையும் அவர்கள்தான் நிறைவேற்ற முடியும் வயதான அவர்களிடத்தில் எல்லா விருப்பத்தையும் நிறைவேற்ற முடியாது அவருடைய அவசியமும் இல்லை வயதாகிவிட்டால் அவர்களை விட்டுவிடுகின்றான் ஆனால் வாலிப பிராயத்தில் அவர்கள் அவனை தேவைடு <Sessizia> விருப்ப <Sessizia> எவ்வருக்கும் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது ஒருவர் வாசிக்கிறார் நம்ம ஒருவர் அன்பு நமக்கு ஒருவர் உதவியாக சப்போர்ட் ஆக இருக்கிறார் உலகத்தை ஜெயிப்போம் என்று சொல்லுகின்றது அன்பு கூறுகிற இவை எல்லாவற்றிலும் நாம் நம்ம அன்பு கூறுகிறவர்களால் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே இருக்கிறோமே அதாவது இந்த உலகத்தில் உள்ளவர்களை கொண்டு வருவார் துன்பம் துக்கம் தொல்லைகள் கவலைகள் பாடங்கள் பிரச்சனைகள் உலக சிற்று இவைகளை கொண்டு வந்து அவன் தேவ மனிதர்களை தேவ துரோகிகளாக ஆக்குவது அவனுடைய வழக்கமாக இருக்கிறது அதுவே ஆதி முதற்கொண்டு அவன் செய்தது நாம் காணுகின்றான் ஆதி முதற் எங்கே ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்தது கண்ணுக்கு இனிமையானவை அதாவது அனுபவித்தால் இன்பமா இருக்குமே என்கிற சூதார எண்ணங்களை தந்து என்ன செய்து விட்டார் விட்டு அதுவரைக்கும் அவர்களுக்கு தெரியாது கடலை விட்டு பிரிந்துடும் சாப்பிட்டு என்னதான் நடக்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஆண்டவர் ஒரு கட்டளை விதித்திருந்தால் அந்த கட்டளை மீறும் மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லை அருமையான தேவ ஆலோசனை தரப்படும் அவர்களை கவனமாய் கேட்டு கை பாதுகாக்க அருமையான கற்றுப்பிள்ளைகளை நான் பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது ஒன்றிய ஒன் ஐந்தாம் அதிகாரம் வாக்கியத்தை ஒருவர் ஒன்றிய ஒன் ஐந்து தேவனால் உண்டாக இருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் பொல்லாங்கனை ஜெயித்தபடினாலும் உலகே எழுதுகிறேன் என்ன வருகிறது என்றார் பொங்கனுடைய ஆட்சிக்குள்ள இந்த லோகம் கிடக்கிறது எப்பொழுது ஆராய்ச்சி செய்கிறார் உலகம் பொல்லாங்கிறது அவைகளை மீட்கதான் வந்தார் உங்களை என்னையும் அதற்காக தான் இந்த உலகத்தை பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும் உலகம் பொல்லாங்க வழித்தப்படுகிற குதிரை கடிவாளம் போட்டு எழுத்து எப்படி வழிநடத்துகிறார்களோ அதே வண்ணமாக இன்று மனிதர்களை அருமையான கட்டுரை பிள்ளைகளை நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன பொல்லாங்கனை ஜெயிக்கிறவர்களுக்கு தான் எழுதுகிறார் பொல்லாங்க நேரடியாக வரமாட்டான் தூடர் தூர இருந்து அக்கனை எரிவான் அதை பார் இதை இதை பார் என்று சொல்லுவான் இதை அனுபவித்து பார் என்று சொல்லுவான் சின்ன பிள்ளைகளுக்கு எனக்கு தெரியும் எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லாத அர்த்தம் இருந்தது அது இந்த பிறக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு அது நல்லா வித்தனை போடும் வித்தனை போட பல்லாட்டாலும் இடித்து வாய்க்குள்ள போட்டு போகணும் அப்படி செய்யும் அது பிள்ளைகளை மணில வைத்து விட்டு வாய்க்குள்ள இருக்கிற எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சின்ன வயதுல கொடுத்து கொடுத்து அப்புறம் அது வித்திரப்படணும்னு கைய ஆரம்பிக்கும் ஓட்டி கடைசி என்ப கையாந்த வேண்டாம் காலை அது தானாகவே ஆரம்பிச்சிடும் ஆரம்பித்ததற்கு அடிமைகள் ஆக்கி விடுகிறதை நாம் காண்கிறோம் மனிதர்களை தேவனோடு ஐக்கியமா இருக்கின்றவர்களே ரட்சிக்கப்பட்டவர்களே வஞ்சிக்க முடியாத சூழலுக்குரிய வந்திருக்கின்றோம் அறுபடியால் இந்த உலகம் பொல்லாங்களுக்குள் கிடைக்கிறது இந்த பொல்லாங்க நாம் எப்படி ஜெயிக்க முடியும் நம்ம ஒருவர் அன்பு கூறுகின்றார் இதை ஜெயிக்க முடியும் என்று வேற சொல் அன்பு கூறுகிறார் உதவி செய்வார் நமக்கு எதிர்கொண்டிருக்கிறார் நம்முடைய நமக்கு உதவி செய்யும்படியாக விறகு இனத்தில் நிலம் தரும் தீமைகளை வெல்லுவதற்கான அது மாத்திரம் பாதுகாப்பு கொடுக்க உதவி செய்வதற்காக ஆயிரமாயிரமாக தூதர்களை ஆண்டவர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார் தூதர்களுடைய வேலை என்ன ரெட்சிப்பை சுதந்திரம் அவர்களுக்கு பணிபடை செய்யக்கூடிய ஆவிகளாக சோதனை அளிக்கிறார்கள் நம்ம அன்பு அதாவது அந்தந்த நேரத்தில் வேண்டிய சகாயங்களை நமக்கு கட்டளை இடுவார் இரவில் நான் ரெண்டு நிகழ்ச்சியை பார்த்தேன் சொல்வதற்கு தான் இந்த செய்தி அதற்குரிய செய்தி தான் அதற்காக தான் இந்த செய்தி எனக்கு கொடுக்கப்பட்டது இன்றி உங்களுக்கு மாத்திரமல்ல வெளியே கேட்கிற ஆயிரம் ஆயிரமான மக்களுக்கு இந்த செய்தி என்று பிரயோஜனப்படுகிறது செய்தி கொடுக்கப்படுகின்றது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கத்துடைய பிள்ளைகளே நாம் என்ன செய்ய வேண்டியோ பொல்லாங்கனால் தோல்வி அடைந்து விடக்கூடாது அவரால் அடிக்கடி கல்லறி உண்டு காயம்பட்டு தளம் உடையவர்களாகி அந்த அழக நான் என்று சொன்ன சோதன் பார்க்கவில்லை சம்பாஷனை நடந்தது ஒரு பெண்ணு ஏற்கனவே மன்னிப்பு கேட்கணும் அழுது வெளியே இருக்கிறவர்கள் எப்படி என்று சொல்லி சொன்னார் அப்படியான்னு கேட்டுக்கிட்டேன் கேட்டுக்கிட்டு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் சரி என்று போய்விட்டேன் அதே மாதிரி எனக்கு ஒரு அறிவிப்பு இப்படி உங்களத்தில் மன்னிப்பு கேட்க வருங்க அது ஒரு முகத்தை நான் பார்க்கவே இல்லை அதன் மடியில் ஒரு குழந்தையே இருக்கிறது அந்த குழந்தையை பார்க்கும்போது அது ஒரு இந்த அவதாரங்களை அல்லது படங்களில் போடுறார்களோ அப்படி ஒரு மாதிரி எனக்கு தெரிந்தது சரி என்று எனக்கு விளங்கினது கொஞ்ச நேரத்தில் காலமாடு ஒன்று இரண்டு கட்ட கொம்புகள் இருக்கிறது வாய்ந்து வருகிறது வந்தவுடனே நான் பாய்ந்து பிடிக்கிறேன் பிடித்துக்கொண்டேன் தலையை பிடித்துக்கொண்டு பிடித்த உடனே கடந்து போன பாசி தோன்றினார்கள் தோண்டி அவர்கள் கையில் ஒரு பெரிய பட்டயம் இருக்கிறது அந்த பட்டயத்தினால அவருக்கு வெட்டுகிறது தெரியுது நொறுக்கு சத்தம் கேட்குது கேட்டு அவ்வளவு வெட்டி நொறுக்கி போட்டாரு நொறுக்கி போட்டுவிட்டு அப்புறம் சொல்லுகிறார்கள் தொடர்ந்து ஜவுமணி கொண்டே அப்படின்னு மறைந்து விட்டாருக்கு மகிழா பொ எழுதுகிறேன் பொல்லரை தேய்ப்பதற்கு நம்ம அன்பு கூறுகின்றார் அந்த அன்பினாலே நான் சொந்த பலத்தினால் அவரை மேற்கொள்ள முடியாது அவனை பற்றி அதாவது பலசாலி என்னும் தேவனுடைய பலத்தை மிஞ்சினவன் ஆனால் அவனும் பறக்கிற ஒரு பலமுள்ளவனாக அவன் இருக்கிறார் அந்த அந்த பலமுள்ளவனை வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கு வேலை உள்ள சக்தி நமக்கு வேண்டும் சக்தி தேவனுடைய அன்பு நம்ம அடிக்கடி இல்ார்வா விசுவது தூக்கி கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்தது எளிமையான ஆரம்பித்தேன் அருமையான தேவண்டை சோதனைக் சோதனைக்குட்படாதபடி விழைத்திருங்கள் என்று வேலை இல்லைப்பா இருக்கிறவன் வந்து திருடி நம்மிடத்தில் இருக்கிறத பறித்துக் கொள்ள மாட்டான் விழிப்பு இல்லாமல் தூங்கி ஆவிக்குரிய ஜீவத்தில் பெற்று இந்த பிரக்கிசத்தை பெற்றிருக்கிற நாம் தூங்கி கொண்டிருப்போம் என்று சொன்னால் பறித்துவந்து சந்தர்ப்பிலே பங்கு பெறுகின்ற போய்விட்டாலும்பையின் மேல்பக்கள் பிறப்பட்டுவ பிள்ளைகள் மேல் அவர்கள் அப்படியே காலையில் எழுந்தி வந்தேன் அப்பவும் எனக்கு ஒரு சிந்தனை வரவில்லை செய்திகளை நான் பார்த்தால் ஒன்று எனக்கு எந்த விதமான தள்ளுதலும் இல்லை அரை மணி நேரத்துக்கு எனக்கு இந்த வார்த்தையா இன்று உங்களுக்கு கொஞ்சம் வெளியேறு நிறைய பேருக்கு இந்த வார்த்தைகள் அவசியப்படுகிறபடியாது தேவ சமுத்திரம் சொல்லிக் கொள்ளுகிறார்கள் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ஆன அப்படினா அருமையான பொல்லாங்க அக்கிரி அசிரத்தை அவித்து போட விசுவாசம் சாத்தான கண்டனம் வருவது பயப்படக்கூடாது நான் அடிக்கடி சொல்லி ஒரு கிராமத்துல ஒரு பெரிய தடிய மக்கள் எல்லாம் பயமுறுத்தி காசு என்ன பண்ணுவான் ஒரு பாலம்ல கால் உடைய வேஸ்டி போட்டுக்கொண்டு இருப்பான் கையில ஒரு அருவாளை வச்சிருவான் அருவா போன உடனே அவனுக்கு காணிக்கை போட்டுட்டு தான் போடணும் இல்லாவிட்டால் அருவாளை காட்டுவான் அப்படிப்பட்ட நிலை இதை அந்த ஊர்ல ஒரு குடியான பார்த்து கொண்டே இவர் என்னதான் செய்துவிடுவான் என்று பார்ப்போம் ஒரு மனிதன் ஒவ்வொரு ஆட்சி படைக்கின்றான் அப்படினால இவனுடைய சக்தி என்ன என்று இன்னும் பார்ப்போம் நாம அவனோடு போர் புரிவோம் புரிந்து இவனை மேற்கொள் இன்றைக்கு இந்த மக்களுக்கு எல்லாம் ஒரு சமாதானத்தை தேடி கொடுக்க வேண்டும் என்று எண்ணி கிட்ட அவன் அவர் கிட்ட போவோம் இன்னும் பயமுறுத்துனா ஒரே சாதம் சாடி தள்ளிவிட்டான் ஊத்த கால் கிடையாது ஒரு கால அவரை தூக்கி மட்டு பிச்சை எடுப்பதற்காக அந்த பாலத்தில் வைத்து விடுவது கால் விட வேட்டியை போட்டு விடு ஆள் பிரியாண்டியா இருப்பான் பாக்குறதுக்கு பயங்கரமா கையில பெரிய ஆயுதம் இருக்கு சீட்டப்பட்ட ஆயுதம் என்ன செய்ய முடியும் சாத்தான ஏத்து நிலைகள் ஓடிப்போம் மக்களுக்கு மன சமாதானம் ஏற்பட்டு விட்டது அன்று முதல் கொண்டு அவனுக்கு பயப்படுகிற பயம் அவளை விட்டு நீங்கிவிட்டது எதிர்த்து போராடினால் அவனுடைய நிலைமை என்னோட பலம் தான் என்ன என்கிறத நாம் அறிந்து கொண்டோம் ாலேரமாய் பிடிக்க வேண்டும் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வாக்கியத்தை வாசிக்கிறான் பொல்லாங்க போட பொல்லாங்க அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்கள பிள்ளைதான் என்னோடு கூட இருக்கின்றார் நான் இதை ஜெயிப்பேன் என்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் பிடிக்க வேண்டும் பொல்லாங்க அக்கினி ஆசிரத்தை எய்யும் போது உள்ள வந்து நம்மை தாக்கிறது எனக்கு என்று சம்பவத்தை பார்க்க போகிறோம் அருமையான கத்துரை பிள்ளைங்க பொல்லாங்க அக்கினி ஆசிரத தான் முதல்ல சில சொனத்தில் வருவான் ராத்திரி சொப்பனத்தெல்லாம் முதல்ல பார்த்தேன் வேறொரு உருவத்தை பின்னர் அது மிருக உருவத்தில் வந்தது என்பதை நான் அறிந்து கொண்டேன் முதலாவது வரும் வழிபடும் அருமையான அவர் வந்தாலும் சரி அதாவது எந்த நிலையில அவருக்கு அவரை எரித்து போடத்தக்கதாக அவருடைய ஆத்மாவை ரசி போட முடியாத எந்த வகையில அது அனுப்பப்பட்டாலும் சரி அது என்ன செய்ய கத்தார் அதை பிடித்துக் கொண்டு அன்பு வைத்திருக்கிறார் ஜெயம் பெறுவேன் என்று விசுவாசத்தோடு எதிர்க்க வேண்டும் வேண்டும் அது உள்ளே வர இடம் கொடுத்துடக் கூடாது ராத்திரி கண்ட சொனத்தை காலையில கற்பனை பண்ணக்கூடாது கண்டகச்சட புத்தகங்கள் எல்லாம் பார்க்காதீர்கள் சிந்தனையில தாக்கி விடுவோம் இரவில் நிகழ்ச்சிகள சொனத்தில் காட்டுவான் நேச்சராக காட்டப்படும் அந்த காரியங்களை நீங்கள் மனதில் கொண்டு காலையில் எழுந்து விட்டீர்கள் காலையில் கற்பனை பண்ணி சிந்திக்க ஆரம்பித்த உருவாகி பாவத்த பரமேஸ்வரம் என்று வேலும் சொல்லுகின்றது கோபம் சலம் கடந்த போது வெளியே போய் விட வேண்டும் அரை போட்டை போட்டி உள்ளே போய் விட வேண்டும் இப்படி இருக்கும் அவன் அக்னி ஆஸ்திரத்தை எய்வான் பதிலுக்கு பதில் சொல்லு கூடாது இப்படி கேட்டுக்கொண்டிருந்தார் அதை ஒன்று மித்திரமாக என்று சொல்வார் என்ன அக்னி ஆஸ்திரங்களை அவர் எய்வான் எழுதுகிறேன் வாய் மாத்திரம் கையை நீள ஆரம்பிக்கும் எல்லாமா நடக்கும் அந்த பொல்லாத அக்கினிஸ்திரத்தை அடக்க வேண்டும். என்று சொல்கிறது அதற்காக ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வாக்கில் தெரிந்த வேற பிள்ளைகளுக்கு சண்டை படித்து கொடுக்கிற கதைகளும் தானே ஆனால் அது கதை தானே கேட்ட நாம் இதை நிச்சயமாக கத்தனுடைய கட்டளையாய் சத்தியமாய் அறிந்து கொண்டு பொல்லாங்கனை நாம் ஜெயிக்க வேண்டும் ஜெயிக்கிறவர்கள் தான் பெரிய மனிதர்களாக ஆகின்றார்கள் அவருடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த தேவ தரிசன திலகர் அவழ்க்கைவேற்றப்படும் வேதத்தில் எழுதி வாக்கு திட்டங்களை அவர்கள் தான் என்று வேதம் சொல்லுகிறது வீட்டிலே பெரியவன் இல்லை ஆமான் எனக்கு வைக்கவில்லை இப்படி இருக்காங்க உட்பட்டு ஜெயித்தார் சரியான ஒரு வழியாக வருகின்றான் சின்ன வயதில் பெரிய தரிசனங்கள் காட்டப்பட்டிருக்கிறது நிலைக்கு நான் வரப்போகிறதா தரிசனம் கொடுத்திருக்கின்றார் நான் இந்த பொல்லாங்க கொண்டு வருகிறேன் இந்த சூழ்ச்சியில விழுந்து போய்விட்டால் அந்த தேவ தரிசனம் என்னவேறாது வாக்கு தத்துவம் நிறைவேறாது என்பதை அன்பு என்னை விட்டு போய்விடும் போலாங்கி செய்வது எப்படி இதன் மூலமாக குற்றம் சாட்டப்பட்டார் பொய்யான குற்றம் சாட்டப்பட்டார் மாட்டி தண்டனையில் அவர் வைத்திருக்கிறது ஜெயித்தார் தன்னுடைய நியாயத்தை எடுத்துரைக்கவில்லை பொறுமையோடு காத்திருந்தார் காலம் வந்த போது அந்த யோசிப்பு அழைக்கப்படுகிறார் ராஜாவுக்கு யோசிப்பு தேவைப்பட்டது அல்ல இல்லையா அப்படி காலங்கள் வந்துவிடும் அருமையான யோசிப்பு அரசாங்கத்தில் இரண்டாவது அதிகாரியாக பெரிய மனிதனாக இருந்தார் என்று நேயத்தில் வாசிற உங்களை என்னையோ ஆண்ட அரியணையில் அமரல் செய்வதற்காக நமக்கு ராஜகிரியிடம் சுற்றும் நம்மை உயர்த்தும் முடியாத நம்மை கொண்டு போகும்படியாக இறைவன் யேசுரமை ரட்சித்திருக்கிறார் நமக்கு தருகிற ஆலோசனை மனமுடைய பின்னாலே பார்ப்போம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் பொல்லாங்க வேண்டும் பொருளாகனை ஜெயிக்க வேண்டும் நம்மோடு கூட ஒருவர் இருக்கிறார் நம்ம அன்பு பாராட்டுகிற தேவன் இருக்கிறார் அவர் மூலமாக நாம் அதை ஜெயிப்போம் ஜெயிக்கும் கட்ச நமக்குள்ளே தூய் ஆவி அனுப்பி தந்திருக்கிறார் போதாத என்று தேவத வந்த மிருகத்தை அடக்குவதற்கு கடந்து போகிற பரிசுவான் வந்து எனக்கு உதவி செய்தார் நேச்சரலாக எனக்கு போல் இருந்தது காலையில் வெளித்தோடனே ஏமாற்றமாக இருந்தது அவர்களோடுதான் நான் இருக்கிறேன் என்றுதான் அது நேரம் யுத்தத்துல அந்த மிருகத்தை வெட்டி வீழ்த்து என்னுடைய நினைவு அப்படித்தான் இருந்தது ஒழித்த போது அந்த விஷயத்தில் எனக்கு ஏமாற்ற போல இருந்தது நான் அறிந்து கொண்டேன் அநேக போதனைகளை பெற்றுக் கொண்டேன் வருகிறதோ எப்போ நெருக்கம் வருகிறதோ எப்போ கைவிடப்பட்டதோ எளிமையால் என்ன செய்வது தப்ப முடியாதோ என்கிற சூழலை வருகிறதோ அந்த நேரத்தில் நம்ம அன்பு கூறுகிறவர்களும் ஜெயிப்போம் அந்த நேரத்தில் நமக்கு வேண்டிய சகாயத்தை அவர் கட்டளையிடுவார் அலையலா சிங்கப்பூர்ல இருந்து ஒருவர் இங்கே நெய்யூருக்கு வந்திருந்தார் நாங்கள் என்னுடைய சபை உருவாத இருக்கும்னால ரெண்டு வருஷம் கடவுள் சொல்கிற இடங்களுக்கு போய் போய் போய் போய் செய்தி அறிவித்துக் கொண்டே இருந்தோம் சபைகளுக்கு தனிப்பட்ட ஆட்களுக்கு இந்த வருஷம் அப்பந்தான் வருகின்ற ஆசிரியருக்கும் நாங்கள் செய்தி கொண்டு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது அவர் மூலமாக அந்த நெய்யூர் நடக்கிற ஜெப கூட்டத்திற்கு அவர் அழைத்து சென்றார் அது மூலமாக குடும்பத்தில் அன்று ராத்திரி நாங்கள் தங்க வேண்டியதாக ஆச்சரியம் அப்போதான் அந்த குடும்பத்துடைய தலைவர் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருந்தார் அப்போ நம்ம அனுபவங்கள் சபையுடைய புதிய இருக்கும் போது என்ன என்று அவர் கேட்டார் அப்போ சில அனுபவங்கள் என்னுடைய ஊழியத்தினுடைய அனுபவத்தை இங்கே வந்திருக்கிறதும் எதனால நாங்களுக்கு வந்தோம் வருகின்ற ஆசிரியருடைய இந்த உறவு எப்படி ஏற்பட்டது என்னெல்லாம் சொல்லிக்கொண்டிருந்தோம் சொன்னார் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே எனக்கு ஒரு அனுபவம் உண்டாக நான் யாரிடத்தில் சொன்னாலே என் பைத்தியகாரன் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறேன் நீங்கள் இந்த அனுபவத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் சொன்னார் இல்லையா இல்லையா தேவனுக்கு மயுமே பக்கத்து வீட்டில் நான் தங்கியிருந்த வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு டிபி பேசண்ட் வர இருந்த ஆஸ்மா சயரோஷம் படுத்தி அவன் வந்து எனக்கு எதிரியாக இருந்து நான் ஜெவம் பண்ண முடியாது பாட்டு பாட முடியாது எது உடனே சண்டைக்கு வருவான் தூங்காமல் நடப்பாள் அவன் மூலமாக என்னோட புரிந்து கொண்டே இருந்தான் இருந்தேன் இல்லையா இல்லையா ஜெவம் பண்ணிக்கொண்டே இருந்தேன் திடீரென்று அவன் இறந்து போய்விட்டான் இப்படி இருக்கும் போது அவன் எங்க போனான் என்று எனக்கு தெரியவில்லை நானும் ஒரு நாள் இரவுல தூங்கி கொண்டிருக்கும் போது தூங்கி கொண்டிருக்கவில்லை நான் ஒரு நாள் வெளியே கடைக்கு போயிருந்தேன் கடைக்கு பஜாருக்கு போயிருந்தேன் வழியில காட்டுக்குள்ள கொஞ்சம் நடந்து அப்புறம் அந்த பஜாருக்கு போனோம் அப்படி நான் அங்கே போறேன் போய்விட்டு போகிற நேரத்துல போய்விட்டு வருகிற நேரத்தில் ஜாமன்களை வாங்கிட்டு வருகிறேன் இந்த சொத்து போனவன் பெரிய கருசர் என்று கூடாது கொஞ்சம் பேரை சேர்த்து கொண்டு பெரிய இது உருவத்துல என்னை வந்து இப்படி மணி மறுத்து நிறைய நிற்கலாம் அந்த நேரத்தில் நான் என்ன செய்ய முடியும் காடு சத்தம் போட்டாலும் யாரும் கேட்காது மேலே பார்த்து ஆண்டவரே என்று உண்மைத்தா நம்பியிருக்கிறேன் எனக்கு ஒரு இக்கட்டு ஏற்பட்டிருக்கிறது என்று நேச்சலான நேரத்தில் சொன்னேன் என்ன நடந்தது எனக்கு தெரியாது நான் காலையிலே ஒரு இரவு கடந்திருக்கிறது காலையில் முடித்து பார்க்கும் போது என்னுடைய பட்டியலில் நான் படைத்திருக்கிறேன் இல்லையா எப்படி வந்து நன்றி எனக்கு தெரியாது இதே நெய்யூர்ல உள்ள ஒரு நபர் நமக்கு சொன்ன எங்களுடைய அனுபவமும் உதவி செய்வதற்கு ஆபத்துகள் பயமுறுத்தல்கள் வரும் போது நமக்கு உதவி செய்ய நம்பி ஒரு ஒரு அன்பு கொண்டு இருக்கிறார் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார் அலையலையா அந்த விசுவாசத்தினால சாத்தா நெய்கிற அக்னி ஆசிரங்கள் வரும்போது விசுவாச கொண்ட தடுக்க வேண்டும் ஹலேயா நேசர் என்னோடு கூட இருக்கிறார் ஹலே லுயா கூட இருக்கின்றார் அவரோடு ஆயிரம் பதினாயிரம் லட்சம் கோடி கணக்கான தூதர்கள் உண்டு என்னை அவர் கைவிட மாட்டார் என்ற நிலையில் ஹலே இறைவில நடந்த சம்பவம் எனக்கு இப்பொழுது அது இப்போது நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையிலா அதுக்கு அந்த கொம்பு ரெண்டு சின்ன கொம்புதான் ஆனால் அது மனிதனை கிழித்து போடக்கூடிய அளவுக்கு அவ்வளவு கூர்மையாக அந்த கொம்புகள் இருக்கிறதை கண்டு தேவனுடைய வல்லமையினால் தலையை நான் பிடித்து பின்னால் அவர்கள் உதவி துண்டு துண்டாக நறுக்கி போட்டார்கள் அல்ல இல்லையா படுக்க வேண்டால் தொடர்ந்து ஜவுமணி கொண்டு என்று அவர்கள் போய்விட்டார்கள் அருமையான கட்டுரை பிள்ளைகளே அதிலிருந்து நான் இன்று உங்களுக்கு தருவதற்கு இந்த போதனை பெற்றுக் கொண்டேன் அது கட்டுரை பிள்ளைகளே நான் பொல்லாங்களை ஜெயிப்போம் ஜெயிக்க வேண்டும் பொல்லாங்க அக்னி அஸ்திரம் செய்யும் அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள நமது மேலும் அது தாக்குதல் பண்ணுவதற்கு இடம் கொடுத்து கூடாது அவைகளை தடை செய்வதற்கு விசுவாசம கேடக நமக்கு இருக்கிறது அதே அந்த கேடகத்தை கொண்டு அதை நாம் தடை செய்ய வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிற முடியல நான் சோதரிகிறேன் தேவதற்க <muchas> இனி வரும் பலன் மேல் நோக்கம் இனிவரும் பலன் மேல எப்படி நோக்கம் போயிட்டிருந்த ஒரு விதமான ஜனங்கள் நம்முடைய அவர்தான் மேய்தேவன் அவரை நீ நம்ம வேண்டும் நம்முடைய நீஜா அரண்மனையில் வளர்க்கப்படுகிற இளவரசனாக நீ அரசராக வரும்போது நம்முடைய ஜனங்களுக்கு நீ தயவு வேண்டும் நம்முடைய ஜனங்களுக்கு உதவி எதிர்காலத்தை வீழ்ச்சி அடையவில்லை அதற்கு அவர் அடிமைப்பட்டு போகவில்லை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பவும் இல்லை என்று நாம் காண்கிறேன் மகன்னை அனுபவிப்போ அனுபவிப்பதை பார்க்கலாம் துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் நோக்கமாக இருந்து கிறிஸ்துவேன் என்று எினார் அந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம் ராஜ ரமனில் இருந்தால் அடுத்த ராஜா வருகிறதா இருந்தால் எல்லாமே அவர்களுக்கு ஒன்று விளக்கக்கூடியது மனது என்ன இன்பத்தை விரும்புகின்றதோ அதையெல்லாம் செய்ய அவர்களுக்கு என்ன உண்டு உரிமை உண்டு யாரும் கேட்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் அவர் இருக்கிறார் அவருக்குலன் உண்டு நோக்கம் அந்த பார்வை தேவ தரிசனம் அவருடைய உள்ளத்தில் உண்டாயிருந்தது ஜெயிப்பார்கள் ஐயோ நான் இவர்களுக்குட்பட்டால் என்னுடைய எதிர்காலம் என்ன எனக்கு தேவ தரிசனம் என்ன ஆண்டு எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசிர்வாதம் ஸ்தானங்கள் எவ்வளவு பெரியது அது போயிடுமே மேற்கொண்ட அவருக்கு இளவரசர் பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்றும் படுகிற சாணம் அவருக்கு அடுத்திருக்கிறது அனத்தியமான பாவ சந்தோஷம் அந்த அரண்மனையில எல்லா நடன கிழிப்புகளும் எல்லா விதமான இன்பங்களும் உண்டு தேவதில் வந்து கொண்டு இருக்கின்றது இனி ஒரு பலன் இருக்கிறது இது சொற்பகால வாழ்க்கை இந்த மனித வாழ்க்கையை கொஞ்ச நாளில் அழிந்து போகிறது எத்தனை கணவருக்கு மனைவி மனைவிகள் பிள்ளைகள் குடும்பமாக இருக்கிறார்கள் எவ்வளவு காலங்கள் யாருக்கு தெரியும் எல்லாம் இறவல் இரவல் குடியிருப்புகள் அருமையானவர்களே இவைகள் வந்து நிரந்தரமானது அல்ல என்று வேதம் சொல்லுகின்றது வாழ்க்கையை நாம் கெடுத்துக் கொள்ளக்கூடாது வரக்கூடிய இருபத்தி ஓராந்தேதி வள்ளியூரில் ஒரு கன சொன்னிருக்கிறது அதுல நாம் அதைத்தான் கத்திரால் அனுக்கரகம் பெற்று வார்த்தை பெற்று அதைத்தான் சொல்ல இருக்கின்றோம் அதாவது மக்களுக்கு இ இனி ஒரு பலனை காண்பிக்கவில்லை மக்களுக்கு இந்த லோகத்திற்குரிய இன்பத்தை தான் காண்பிக்கிறார் ஒளியக்காரர்களும் அதைத்தான் காண்பிக்கிறார்கள் உலகத்தின் இன்பம் உலக ஆசீர்வாதம் அதை யார் சொல்கிறார்களோ அங்கே அவர் கன்வென்சன் போட்டார்னா கூட்டம் கூட்டம் கூட்டம் அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார் அவர் இப்படி சொல்வார் அவர்கள் மூலமாக ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆசீர்வாதத்தை தான் அள்ளி வழங்குவார் நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் வழியை காண்பிக்கிறோம் ஆசீர்வாத ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வழி என்று நாம் காண்பிக்கின்றோம் லண்டன் போயிருக்கும் போது அழைத்து சென்ற ஒரு பழத்தோட்டத்தோடு அந்த பழத்தோட்டத்தை பற்றி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அங்கே வந்து பார்த்துக் கொள்ளுங்கள் அதனுடைய காரியங்களை போகிற வழி எல்லாம் வறட்சியாகத்தான் இருந்தது அந்த தோட்டத்துக்குள்ள போன உடனே ஏதேன்னு நம்ம பார்த்ததில்லை அப்படிப்பட்ட கனிவருட்சங்கள் அது பேரால பல மரங்கள் நம்ம நாட்டில் இருந்தாலும் அது அவ்வளவு கனி வகைகள் இந்த தேன் வடிகிறது போல அப்படிப்பட்ட கனிவகைகள் எத்தனை வகையான கனிகள் உண்டோ அத்தனை அங்கே இருக்கிறது காசு கொடுக்கணுமா இல்லை அங்கே போகிறவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் பழைய பாட்டு காலத்தில் அதாவது ஒருவர் வயல்வெளியிலே போகும்போது கோதுமை கதிரிகளை கொய்து சாப்பிட்டுக் கொள்ளலாம் மடியில் எடுத்து கொண்டு போகக்கூடாது அதே தோட்டம் அந்த தோட்டத்தில் வருகிறவர்கள் எவ்வளவு சாப்பிட்டுக் கொள்ளலாம் பைகளே கூடைகளே படித்து கொண்டு போகக்கூடாது காசு கொடுக்கணும் எப்படி ஒரு சட்டம் வைத்திருக்கிறது அவைகளை நான் பார்த்தோம் அதை பார்த்த போது அதாவது என்ன இன்பமா இருந்தது அப்பரா சொன்ன பிள்ளைகளிடத்துல நான் வங்கி ஒரு உடங்காட்டுல பிறந்து வளர்ந்தோம் உடங்காட்டுல வாழ்ந்தோம் இப்படிப்பட்ட ஒரு ஏதேனென்ற ஒரு தோட்டம் போன்ற ஒன்றுக்குள்ளே வருவதற்கு எப்படி அனுகிரகம் பெற்றோம் போகிறேன் அந்த தெருவுடையே எங்களை அழைத்து சென்றார்கள் கைடுகள் இதுதான் கழுதியிலே பவரி சென்ற தெரு என்று சொன்னார்கள் அப்பவும் நான் அதைத்தான் நினைத்தேன் கழுதை கழுதைக்கு மேலே இருந்தார் அந்த கழுதை நடந்து மரக்கலைகளையும் யாருக்காக கழுதைக்காக வெறும் கழுதை காயப்பட்ட தொழின் மேல் சாப்பிடலாம் என்ன ஆகும் ரெண்டு நாலு காலம் இருக்காது ஒழித்து போடுவார்கள் கழுதுக்கு மேல ஒருவர் அவருக்காக இந்த கழுதைக்கு இவ்வளவு ராஜ மரியாதை அந்த கழுதைக்கு மேலே இருக்கிறவர்கள் இந்த பட்டுச்சாலையில் நடக்கவில்லை கழுதை தான் நடக்கிறது அருமையான கட்டுடைய பிள்ளைகளே நமக்கு ஒருவர் இருக்கிறார் அருமையான ஒரு ஆசிர்வாதத்தை பேரின்பத்தை வைத்திருக்கின்றார் அதை பெறுவதற்கு முன்னால் வீழ்த்துவதற்காக பொல்லாங்க அக்னி ஆஸ்திரங்கள் இயவார் பொல்லாங்க அக்னி ஆஸ்திரங்களை ஜெயிக்கிறது எது இனிவரும் பலர்மேல் நோக்கமாக இருந்து இந்த எகித்தின் பொக்கிசகல் இன்பங்கள் இவைகளை அனுபவிப்பது பெரிய பதவி அவைகளை விட்டுவிட்டு எங்கே போய்விட்டார் ஆடு மேய்க்கிற தொழிலுக்கு போய்விட்டார் உலக இன்பங்களை காட்டி பதிவு முகம் பணம் என்னெல்லாமோ காட்டி வீழ்ச்சியடை செய்கிறது நாம் பார்க்கிறோம் அல்லவா விழுந்து போனார்களே எத்தனை பேர் நட்சத்திரங்கள பிரகாசித்தவர்கள் சொல்லக்கூடாது நமக்கு நாங்கள் கோயில்பட்டி ஆலயத்திற்கு பேசுமூட்டம் போடுவதற்கு சொன்னபோது எங்களை அறியாத ஒரு வயசான அம்மா எங்களை என்னென்ன கெட்ட வார்த்தை உண்டு அவ்வளோ போட்டு ஆசினார் அப்போ எங்களோட ஒரு ஒரு ஏட்டு ஏட்டை அளவு விசுவாசி அவருமே கூட வந்தார் அவர் சொன்னார் ஐயா நீங்கள் வருத்தப்படாதுங்க ஒரு ஊழியக்காரர் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டு போய்விட்ட போட்டினால ஊழியக்காரனெல்லாம் இப்படி இருப்பான் என்று அவர்கள் ஏசுகிறாரு என்று சொன்னார் ஊழியக்காரெல்லாம் இப்படி இருப்பான் நடந்த சம்பவமான காரியம் அதே போல் இங்கே ஒரு அம்மா ஜெமனருக்கு இன்னொரு அம்மா கூட்டிக் கொண்டு வந்தாங்க கணவன் எங்கள் அம்மா கணவன் என்ன விளச்சினார் அவர் எங்களை விட்டு விட்டு வேறு ஒரு வழியில் போய்விட்டார் ஒரு ஒரு பாஸ்டராக இருந்தார் என்று சொன்னார் அவ சொல்வதற்கு நமக்கு நாவ கூசுகிறார் அருமையாக அரக்கத்துறை பிள்ளைகளே பாஸ்டராக இருந்தேன்னு விசுவாசியாக இருந்தேன்னு புதிய விசுவாசியாக இருந்தால் கூட தான் என்ன பொருளாங்கன்னு ஜெயிக்காத ஒருவரும் மேன்மை அடைய முடியாது பொல்லாக அப்படிப்பட்டவர்களுக்கு அதற்குரிய மாயமானவர்களை அனுப்புவான் இவர்களை மயக்குவதற்கு என்னென்ன வழி உண்டோ அதை செய்வான் மதவியை காண்பிப்பான் படத்தை காண்பிப்பான் காண்பிப்பான் இதிலே தோல்வி அடைந்தவர்கள் தோல்வி அடைந்தவர்களே ஒன்றையும் பெற்றுக் கொள்ள மாட்டார்கள் ஜெய்த்தவர்களுக்கு நான் எழுதுகிறேன் வாலிபர்களே நீங்கள் பொங்களை ஜெயித்தபடி நான் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று எழுதுகிறார் என்று கடந்த இருக்காரு மேலக்கற்ற பிள்ளைகள உங்களுக்கு உங்களுடைய நிலைமைக்கு தகுந்தவாறு சத்ரு பொல்லாங்க அவைகளை சொல்லுவாள் சிலர் குடும்ப கஷ்டம் அறிக்கை வந்த உடனே ஜூசர் பண்ணிடுவான் சிலர் டைம்பாங்க இதெல்லாம் சாத்தா நெய்கிற ஏவுகணைகள் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அவன் அவளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கின்றது ஆண்டவர் எனக்கு வாக்குகள் இருக்கின்ற வேதத்திலே அப்படிப்பட்ட உன்னதமான காரியங்கள் எனக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது இப்படி இருந்தால் அவைகள் இழந்து விடுவேன் இஞ்சியர் பண்ணினார் டைரக்டா நரகாதத்தில அக்கினி கடலில் குதைக்கிறதாச்சு எனக்கு அந்த இன்பராட்சி கிடைக்காது என்கிறது சரியாக என உணர்ந்து அவனை ஜெயிக்க வேண்டும் அவனை ஜெயிக்க வேண்டும் ஒவ்வொரு மாதிரி பதறி போய் பேச வைப்பான் இவர்கள் அறிந்த தேவனுடைய மனிதர்கள் எவ்வளவு நான் நமக்கு ஒரு ஒரு முழுமையான உயிர் தகப்பன் அவர்தனுடைய வாழ்க்கையிலே பெரிய இழப்புகள் ஏற்பட்ட பிறகு போயிடுத்து கொடிய பாவி என்ன சொன்னார் தீர்வு செய்தார்கள் ஆண்டவரையோ பற்றி என்ன சொன்னார் சாத்தாரத்தில் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயப்படுகிறார் பொல்லாப்புக்கு மனிதனை போல கிழக்கத்தை ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார் பேசவில்லை கடைசி நேரத்தில் அவரை அதாவது விடுத்து என்ன பிரயோஜனம் இன்னைக்கு சிலர் சொல்லுவார் இப்படி எல்லாம் நடந்துட்டு என்ன கடவுளா என்ன சபையா என்று சொல்லால் அனுப்படுகிற்கு சொத்து அருமையான கட்டுரை பிள்ளைகளே பொல்லாகரை ஜெயித்து விட்டீர்கள் ஜெயித்தபடியினால் உங்களுக்கு எழுதுகின்றேயா அருமையான கட்டுரை பிள்ளைகளே அப்படிப்பட்ட மனிதன் தன்னுடைய அதற்கெல்லாம் ஆயுத்தமாக நடக்கிற காரியங்கள் தேவனை முகமுகமாக பார்ப்பதற்காக அவரோடு கூட ஒன்றாக அவரோடு கூட ஒன்றாக இன்பத்தை அனுபவிக்க முடியாத என்ன அழைத்திருக்கின்றார் நான் இந்த மனைவியின் மூலமாக பிள்ளைகளின் மூலமாக மற்றவர்கள் மூலமாக விசுவாசியின் மூலமாக கூட எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலை வருமானால் பாவல் செய்ய மாட்டேன் பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறியே நல்ல சுத்த உத்தியுள்ள மனைவி அல்லவா அப்படி அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் அதுதான் பொருள் போய் அதே பேசி செய்ய வைக்கணும் நீர் எல்லாவற்றையும் எடுத்துரும் அவங்களோட வாய்நாளுமே தூசியானோ இதுதான் காரியம் அவனுடைய கடைசி நேரத்தில் மனைவி வழியா வருகிறான் அவனுடைய வார்த்தையை நிறைவேற்றி விட வேண்டும் என்பதற்காக அங்கே வருகிறான் தோல்வி அடையவில்லை வருகிறவர்களே வீழ்ச்சி அடைய செய்வதற்காக சத்துரு பல வகையிலேயும் நம்மை தேடி வருவார் அந்த இடத்துல நாம் ஜெயிக்க வேண்டும் இல்லையிலா நம்மை பார்த்து பரிசுத்தா இருக்கிற பரிசுத்தா அது ஆண்டு மகளே பொருளாதாரி ஜெயித்தபடினால் விரும்புகின்ற பெரும் தலைவர் அவரை போல தேவனை முகமுகமாய் பார்த்தார் ஒருவரும் என்னை நாம் காணுகிறோம் தேவரை முகமுகமாய் பார்த்தார் மறுநாள் தேவனோடு அங்கே அவரும்மானார்கள் என்று அடைந்தவர் என்று நாம் காணுகின்றோம் அடைந்தவர் இவரும் அங்கே அவருக்கு சொலமாக அங்கே மருவமலையில வந்து நிற்கிறார் என்று கத்திரை வார்த்தை சொல்லுகிற அருமை கத்திரி பிள்ளைகளே மனைவி நான் மாடு மாறி அடிச்சு போட்டேன் அல்லது பேசிவிட்டேன் நான் கைய வாங்கிவிட்டேன் அறிக்கை செய்வதா ஜெயிக்கணும் அருமையான கொஞ்ச நாளைக்கு இருக்க போராட்டம் நம்மை விட்டு நீங்கிவிடும் கருத்த நன்மை செய்வார் வாலிபர்களே என் பொல்லாக ஜெயித்து எது பலன்மை நோக்கமாயிருந்து இறங்கி கால்நடையாக வெளியேறினார் வெளியேறி நாற்பது வருஷம் ஆந்திரத்திலே மழையிலும் பணியிலையும் குளிரிலையும் பல விதமான கஷ்டத்தை ஆடு மேய்த்தார் என்று நாம் இந்த பரீட்சையில் எல்லாம் வேண்டாம் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போதே காட்டுக்குள்ள தேவ தரிசனம் உண்டாயிற்று தேவன் அவருக்கு தரிசனம் ஆனார் தர்சனமாகி ஆடுமைக்கிற தொழிலை விடு நான் மந்திரை மெய்க்கக்கூடிய மனிதனாக மாற்றப்போகிறேன் என் இஸ்ரோ ஜனங்களை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய பெரிய பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய மகானாக கர்த்தர் மாற்றினார் உங்களை என்னை கர்த்தர் பெரிய காரியங்களுக்காக அழைத்திருக்கிறார் அருமையான தோல்வி அடைந்தவர்களே அல்ல ஜெயம் பெற்றவர்களே ஜெயம் பெற்றவர்களை கருத்தறி தேடுகின்றார் அப்படிப்பட்டவர்களை கொண்டு கத்திர பெரும் காரியங்களை செய்ய அவர்களோடு உறவாட அவர்கள் புல்லாதனை ஜெயிக்க ஆண்டவர் வல்லமை கொடுக்க முடியாத விரும்புகிறார் அதற்காக தேவருக்கு நான் சோத்திர சல்திலோயா ஆண்டவராய் யேசு கிறிஸ்து அவரது லோகத்தில் மனிதனாகவும் தேவராகவும் அவர் ஜீவித்தார் என்று நாம் காணுகின்றோம் மனிதனுக்கு வரக்கூடிய அத்தனை சோதனையும் அவருக்கு வந்தது என்று நாம் காணுகின்றோம் மனிதனுக்கு ஏற்படுகிற சோதனை எல்லாம் அவருக்கு வந்தது நம்மை போல சோதிக்கப்பட்ட பாவம் இல்லாத பிரதான ஆச்சாரியர் நம்மை போல நம்மை போல பாடுகளை சகித்தவர் அப்படின்னாலே அவருக்கும் சாத்தாருடைய சோதனை இருந்தது என்ன நாம் காணுகிறோம் ரட்சகராகியை பிதாவாகிய தேவன் நம்முடைய ரஷ்யப்புக்காக பூமிக்கு அனுப்பியிருக்கிறார் அவர் மறிக்காவிட்டால் நமக்கு ரஷ்ப்பு இல்லை அதை மாற்றி அமைப்பதற்காக அவரோடு கூட எப்பொழுதும் அவரை பின்பற்றி அலைந்தான் இப்படிப்பட்ட உலகத்தில் நாம் அவரை ஜெயிக்க வேண்டும் ஆன அப்படினால ஆண்டவராகிய தேவன் சாசு அங்கிருந்து வருகிறதை கண்டு அவர் இப்படி சொல்லுகிறார் யோன் பதினான்காம் அதிகாரம் முப்பதாவது வாக்கியத்தை நாம் வா உலகத்தின் உலகத்தின் அதிபதி வருகிறார் ஒன்றும் இல்லை அவனுக்குரிய ஒன்றும் உலகத்தின் அதிபதி வருகிறார் அவனுக்குரியது ஒன்று என்னிடத்தில் இல்லை ஒன்று என்னிடத்தில் இல்லை என்பதில் அவனுக்கு அதிகாரம் இல்லை என்ன அவன் ஒன்றும் செய்ய ஏறாது இது மனித நிலையில் இருந்த ஒரு முக்கியம் வரும்போது அப்பாலை சாத்தானே என்றார் ஓடியே போய்விட்டான் என்று நாம் காணுகின்றோம் என்ன சொல்ல வேண்டும் உலகத்துக்குள்ள உலகத்தின் அதிபதி ஆளுகின்றான் உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்துல இருந்தால் வந்து தாக்குவான் இருந்தால் நம்மளை மேற்கொள்ள வருவான் நம்மளோடு போராடுவான் என்று நாம் காணுகின்றோம் சாத்தாருக்குரியது ஒன்று நம்மளே இருக்கக்கூடாது சொல்ல ஓடு சித்தம் நாய் கடிக்கோடு அப்போ பக்கத்தில் இருக்க சொல்றாங்க அந்த பேக்கில் இருக்கிற துறப்படுப்பான் அந்த கருவாடை நாற்றத்துக்கு தான் பின்பற்றி வருது இந்த நாய்களான் என்று சொல்ல அதை அப்புறம் எடுத்துக்கொள்ள துவரை வீசி அந்த கருவாடை பார்த்து ஓடிச்ச நாய்களும் இவனை விட்டுட்டு என்று நாம் காணுகிறோம் அருமையானவர்களே நம்மிலே சாத்தானுக்குரிய நாற்றங்கள் இருக்குமானால் நம்மளே அவன் பின்பற்றுகிறான் அவைகளை நாம் அகற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் ஹெலையா உலகத்தின் அதிபதி வருஷம் நமக்கு என்னிடத்தில் ஒன்றில் இல்லையிலையா நம்மிடத்திலேயே அவன் போராடுவதற்கு காரணம் என்ன போராடுவதற்கு நம்மள ஒன்று இருக்கக்கூடாது அவனுக்குரியது எதுவும் இருக்கக்கூடாது இல்லையிலா இப்போ சிலருக்கு சில போராட்டங்கள் மாறாமல் இருக்கிறது ஒரு அம்மா தங்களுடைய அனுபவத்தை சொல்லிக் கொடுக்கின்றார்கள் உங்களுடைய பாவத்தை நீங்கள் உங்க மூதாதியருடைய பாவம் இருக்கிறது அல்லவா அதை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி பைபிள் சொல்லு தானியல் மிகமையமன்ற அறிக்கை செய்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது முற்பிதாக்கள் செய்த பாவத்தை தாங்கள் செய்ததாக ஒத்துக்கொண்டு நானும் பாவம் செய்தவரே என்று அறிக்கை செய்திருக்கிறார்கள் சொல்லிக் கொடுத்து சொல்லிவிடு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் விடுதலை பெற்றிருக்கின்றார்கள் அவ்வளவு பெரிய மரண போராட்டத்தை எல்லாம் விசுவாச கொண்டு வந்தால் கவர்மெண்டனால் கொஞ்சம் மாறும் பழைய வரும் ஆனால் அந்த காரியத்தை அறிக்கை செய்து இவர்களை பின்பற்ற ஓடி போய்விட்டது என்று நாம் கணக்கு அருமையார்கள் நாம் தேவருடைய பிள்ளைகள் பெற்றிருக்கிறோம் நம்மோடு கூட உலகத்தின் அதிபதி போராடுகிறானா உலகத்தின் அடிக்கடி மேற்கொள்ள பார்க்கிறான கட்டணங்களை கொண்டு அவனுக்கு நம்மிடத்தில் ஒன்று இருக்க கூடாது அவர்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால அந்தவரை நான் சோதனைகிறேன் இந்த பரிசுத்த நம்மிலே இருக்க வேண்டும் இந்த பிரசுத்தம் இருக்கும் போது அதாவது இருக்கும் போது போது உலகத்தின் அதிபதியாக செய்கிற எதுவும் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் அவரு பெரிய பிரசுத்தவான்களாய் மாறி இருக்கிறார்கள் இப்ப வாலிபர்களை பற்றி அது சங்கீதக்காரர் என்ன பாருக நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்துல ஒன்பதாவது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது சொல்லிபன்லியைனால அதாவது வயது மனிதன் அடிக்கடி கரை விடுகிற வயது அந்த கரையை எப்படி போக்குவது கத்துடைய வார்த்தையின்படி வாலிபன் தன் வழி சுத்தம் கத்து வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதால் தானே என்றுதக்காரரிசு அவர் ஒரு குகையிலே அடக்கம் இப்படி இருக்கின்ற போது அதாவது ஒரு நாள் ஒரு சத்து போன பாடிய அடக்கம் செய்வதற்காக தூக்கி கொண்டு போனார்கள் போகும்போது வழியிலே அதாவது எதிரே உள்ள போர்படைகள் போர்த்தண்டுகள் வந்தது பயந்து இந்த பாடிய தற்செயலாக வீசினார்கள் எலசாய் அடக்கம் உள்ளது அது எலசாய அதாவது பாடியில் இளம்பெலமை பட்டவுடனே சத்து பாடி உயிரோடு எலும்பி விட்டேதான் மேன்மையை பாருங்கள் சுத்தமாய் வாழ்களை மேன்மையை பாருங்கள் சாத்தானை ஜெயிக்கிறது மாத்திரமல்ல நாம் இனி வரக்கூடிய மலனை அனுபவிப்பது மாத்திரம் அதாவது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வாக்கு நிறைவேறுவது மாத்திரமல்ல இந்த பூமியிலே அப்படிப்பட்ட புதுமைகளை கற்று செய்வார் அலையலூயா அலையலு நம்முடைய எலும்புகளில் ஒரு மனிதன் அதாவது லோகத்தில் இருக்கும் போது வாழ்ந்தால் அது எலும்பிலே இருக்குமா அது மண்ணோட அப்படி படுத்துக் கொள்ளுமா எழும்பும் போது அப்படித்தான் எழும்போம் ஒரு மனிதன் துரோகத்தில் இருக்கும்போது கத்திர பிள்ளைகளை இவர்களை நன்கி கவனிப்போம் இங்கே வாசிப்போம் ஒன்று ரெண்டு ராஜாக்கன் புஸ்தயம் பதிமூன்றாவது இருபத்தி ஓராவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கிறார் அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண புகையில் கண்டு அந்த அந்த கெட்டூக்கிட்டு போன மனுஷன் போன மனுஷன் இப்போ எலும்பில இவனுடைய பாடி பட்டவுடனே அவன் உயிரோடு எழுந்தேயா ஜெயித்தபடி நான் உங்களுக்கு எழுதுகிறேன் என்ன எழுதுகிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கிறது கத்தர் வைத்திருக்கிறார் உலகத்தில் கண்டால் பைத்தியக்காரர்கள் போல தெரியலாம் அவர்கள் என்ன பிழைக்க வழி இல்லாத போல உலகத்தை அனுபவிக்க முடியாதவர்கள் போல தெரியலாம் என்னுடைய மேன்மை ரொம்ப பெரிதாக இருக்கிறது ஹலே இலையா நோவாவினுடைய நோவா பேலையை செய்யும் போது எத்தனையோ ஆசாரிமா இருப்பார்கள் எத்தனையோ கையாளுக்க வேலை செய்திருப்பார்கள் பெரிய பேழையல்லவா எல்லாரும் பிரியாசம் பண்ணிருப்பார்கள் நோவாவுக்கு நிறைய பணம் இருக்குது சாவு போற காலத்துல என்னமோ பிரேதப்பட்டு உண்டாக்குறான் என்று சொல்லியிருப்பார்கள் வேலை முடிந்து மழை பெய்து பேலை மேல தண்ணியில மிதக்கும் போதுதான் சரி புத்திசாலியான மனிதன் அறிவுடைய அவனோட குடும்பம் பிழைத்துக் கொண்டார்களே நான் தண்ணிலே போகிறோமே என்று கண்டுகொண்டார் அருமையான கற்றலை பிள்ளைகளே இந்த நாளிலும் நாம் பெற்றிருக்கிற இந்த தேவ பக்தி அருமையானது நம் பெற்றுக் கொண்டிருக்கிற பிரசுத்த ஜீவிய மிகவும் மேலானது உங்களுக்கும் எனக்கும் என் தேவனுக்கும்தான் என்னை பற்றி தெரியும் உங்களுக்கும் உங்கள் தேவருக்கும் உங்களை பற்றி தெரியும் ரொம்ப பயோக்தியாக எல்லாவற்றிலும் நடந்து கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையிலையும் மேன்மைகளை கத்து செய்வார் அப்படிப்பட்டவர்களுக்கு வருங்காலம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் தெரியவில்லை இலசா இப்படிப்பட்டவராயிருந்தா மறுமையிலே அவர்கள் எவ்வளவு பெரிய ஸ்தானத்தில் இருப்பார்கள் பாருங்க அருமையான கத்திரப்பிள்ளைகளே இதனால உங்களுக்கு சொல்கிற காரியம் என்ன குல்லாக என்னை ஜெயிக்க வேண்டும் என்று கத்த வார்த்தை சொல்லுகிறது ஜெயிக்க வேண்டும் புல்லாங்கனை ஜெயிக்கிறவர்களுக்கு கத்ராய தேவன் அருள்கின்ற நன்மைகள் பெரிதாக இருக்கின்றது உலகத்தில் வாழ்ந்த போது அவர் மனிதனாகவும் வாழ்ந்தார் அவர் இந்த உலகத்தை ஜெயித்தார் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையிலுயா இளையலையா யோன் சுசம் யோன்சம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வாக்கியத்தை வாசிக்கலா யோன் பதினாறு வசன் முப்பத்தி மூன்று உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் என்னிடத்துல உங்களுக்கு சமாதானம் என்ற நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிப்பட்ட தேவன் உங்களில் அன்பு அப்படிப்பட்ட தேவன் உங்களை அவனு கூட இருக்கிறேன் கொள்ளுங்க நான் உலகத்தை ஜெயித்தேன் அலையலையா அதே இல்லையா ஜெயமற்றவர்களுக்கு என்ன கிடைக்கிறது உடனே வசனங்களை வாசிக்கலாம் வெளிப்படத்தில் இரண்டாவது காரணம் ஏழாவது வாக்கியத்தை வாசிப்போம் காதலை கேட்பீர்களாக அருமையான கத்துவ பிள்ளைகளை காதலாக ஜெயம்பிள்ளைகளுக்கு தேவ வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரியது ஏவாளு அவர்கள் அதாவது ஜெயம்பராமர் சாத்தான சோதனை அவர்கள் வீழ்ச்சி அடைந்தபடியே ஜன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது ஜெயங்கு அவனுக்கு அதாவது தேவனுடைய பரதேசில் இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கனிய சாப்பிட தருவதற்காக எங்கே வைத்திருக்கிறார் பரதேசில் வைத்திருக்கிறார் இந்த லோகத்தில் வாழ்கின்ற வாழ்ந்து மறிக்கிற பர்சுத்துவான்கள் எல்லாம் எங்கே போகிறார்கள் பரலோகத்துக்கு போகவில்லை உலகத்துக்கு இன்னும் போகவில்லை அவர்கள் பரதேசிக்கு போகிறார்கள் பரதேசிக்கு போகின்றார்கள் என்று எழுதியிருக்கிறது பாபியாய் வாழ்ந்து பறிக்கிறவர்கள் எங்கே போகிறார்கள் பாதாளத்துக்கு போகிறார் நரகத்துக்கு போகவில்லை என்றும் பாதாளத்துக்கு போகிறார்கள் ஆண்டவராகி தேவன் ஞாயிற்றுக்கும் போதுதான் அவரவர்களை அவரவர்களுடைய இடங்களுக்கு அனுப்புகிறார் என்று நாம் பார்க்கின்றோம் அனுப்ப இந்த லோகத்தில் ஆவிக்குரிய ஜீவத்தில் யார் ஜெயம் பெறுகிறார்களோ அவர்கள் அங்கே பிரதேசத்தில் இருக்கிற ஜீவ லட்சத்திற்கு அணியை புசிக்க கூட பேர் ஜர்களுக்கு எ பரதேசில் இருக்கிறது யார் யார் இந்த ரோக வாழ்க்கை ஜெயம் பெறுகின்றார்களோ எல்லாரும் அந்த ஜீவ விட்சத்தின் கனியை அவர்களுக்கு நான் கொடுப்பேன் பிசிக்க கொடுப்பேன் என்று அன்று சொல்கிறார் இரண்டாவதாக இரண்டாவது அதிகாரம் வெளிப்படுத்துறது அந்த மறைவான மன்னாவை யார் தயார் பண்ணுகிறது யார் தயார் பண்ணுற சபையால் பண்ணுகிறது யாரு யார் பண்ணுகிறது தெரியல இருக்கும் போது அவர் ஆகாரம் தயார் பண்ணி நம்முடைய சீடலுக்கு கொடுத்தார் சீடல்களை அழைத்து இதோ அப்பமும் வெறுப்பினர் சுட்ட மீனம் இருக்கிறது சாப்பிடுங்கள் யார் தயார் பண்ணா யார் தயார் பண்ணுவா அவர்தான் தயார் பண்ணுற ஆனப்படி நான் அருமையான அப்பம் அது என்று நாம் காணுகிறோம் அது யாரு கொடுப்பார ஜெய்குலை இல்லையா இல்லையா ஜெயங்குலேயர்களுக்கு மறைவான மண்ணா அவரை அருமையான ஜெயம்பெற பிரயாசப்படுவோம் சொந்த நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயங்கு இருக்கிறோமே என்று அப்போ ரோமா பரிகார என்று நாம் காணுகின்றோம் ஜெயம் பெற வேண்டும் ஜெயம் பெற்றவர்களுக்கு இந்த பூமியிலேயே வாழ்க்கை இருக்கின்றது மருமையில கணக்கிட முடியாததும் மனித நாவினால வர்ணிக்க முடியாதுமான அவ்வளவு பெரிய நன்மை அந்த ஒரு மருமையில வைத்திருக்கிறார் அதுல ஒன்று மறைவான அண்ணா என்று நாம் காணுகிறோம் மூன்றாவதாக வெளிப்படுத்துதல் மூன்று ஐந்து ஒரு வாசிக்கிறார் ஜெயம் கொள்ளுவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் ஜெயம் பெற வேண்டும் என்று யார் விரும்புகிறார்கள் சொன்னேன் இப்படிப்பட்ட நம்பிக்கையுடைய போல இப்படிப்பட்ட என்ன நம்பிக்கை நான் இப்படி தேவையான இருக்கிறோம் இது எவ்விதமா என்று இப்படி தெரியாது ஆனா ஆகிலும் அவர் வழிபடும் போது அவர் இருக்கிறவன் தரிசிக்க போகின்றோம்லையா அப்படிப்பட்ட ஒருத்தரித்து சுத்தரித்து வருசுத்தடைவார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் தரிக்கப்படும் இதோ விண்வஸ்தரம் தரிசன இவர்கள் எல்லாரும் யார் என்று ஆண்ட கேட்டார் ஆண்டவர் எனக்கு தெரியாது இவளெல்லாம் மிகுந்த உபத்துருவத்திற்கு வந்தவர்கள் என்று கருத்தருடைய வார்த்தை உண்டாயிற்று கற்றலை பிள்ளைகளே இந்த நாட்களில் நம் ஜெயம் உள்ள வாழ்க்கையே விரும்புவோம் நம்ம ஒருவர் அன்பு வருகிறார் அவர் அந்த கருமையை தருவார் வெற்றி பெற வேண்டும் அல்லா ஜெயம் பெறுகிறவருடைய எதிர்காலம் மேன்மையாக இருக்கும் அல்லையா அவளை ஆவியான் ஒரு முழுமையாக ஆட்கொண்டு அவளுடைய உலகத்திலே பரிசுத்தவானிகளாக பரிசுத்தவாட்டிகளாக வெளிப்பட செய்ய போகிறதற்காக ஆண்டு நான் ஜெயம் கொழுகளுக்கு தேவன் வைத்திருக்கிற எல்லா நிறைய ஆசீர்வாதம் இருக்கிறது அவைகளை அவன் இரண்டாம் அதிகாரி இருபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் ஜெயம் கொழுகிறவன் இளையலோயா ஜெயங்குலைகிறவனுக்கு அவர் தேவன் ஜெயங்குலேர்களுக்கு தான் அவர் பரிசுத்தவானிகளின் தேவனே என்று நம்முடைய ஊழியக்காரர் ஒருவர் பாடல் எட்டியிருக்கிறார் பரிசுத்தவானிகளின் தேவனே என்று சொல்லி பாடியிருக்கிறார் பரிசுத்தவானிகளின் தேவன் தான் அவர் பாதிகளின் தேவன் அல்ல அவன் அப்படின்னால அவர் இந்த ஜெயங்குலேயர்களுக்கு தேவனாகவும் இவர்கள் அவருக்கு குமாரர்களும் குமாரத்தீகளுமாக இருப்பார் அவர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்த என்றுதம் சொல்லுகிறது நாம் அனைவரும் எப்படி இச்சை அடக்கத்தோடு இச்சை அடக்கத்தோடு பந்தயத்தை பெறுகிறவன் ஒருவனே என்று வேதம் சொல்லுகின்றது அவனுடைய நாலு தேவசம் திறந்திருக்கிறமையான பிள்ளைகளே நான் புதிய சிலைமாக இணைக்கப்பட்டிருப்பது உண்மை ஆனால் நான் ஜெயமுள்ள வாழ்க்கை எதிர்பார்க்க வேண்டும் புதிய அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதற்கான சத்தியங்கள் தரப்பட்டிருக்கிறது தேவனை விட்டு பிரிந்திருக்கிற மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்குங்கள் என்று அந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை சபை கையளித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஹலோ லோயா ஊழியத்தையும் ஒப்பிரவாக்குதலின் உபதேசத்தையும் அந்தவர் திருச்சபையை கையளித்திருக்கிறார் மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்கக்கூடிய அந்த ஓலியத்தை சபை செய்து கொண்டிருக்கின்றது அதனுடைய கற்றப்பிள்ளைகளை அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நாம் எல்லாரும் தேவனுடைய திருவசனத்துக்கு சபிகொடுத்து தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு அவைகளுக்கு கீழ்படிந்து அவைகளின்படி நாம் நடப்போம் என்றால் அந்த நிலையை நாம் அடைந்து கொள்வோம் அல்லையிலேயா தேவனுக்கு மய்மை உண்டாவதாக ஜெயங்குகிறவர்களுக்கு பரவேசருள மறைவான மன்னார் வெண் வஸ்திரம் அவர்கள் குமாரர்கள் என்று அழைக்கப்படுகிறது மாத்திரமல்ல அவர்களுக்கு அவர் தேவன் ஆகிய இருக்கிறார் அவர்களுக்கு பரிபூர்ணமான வெண்வஸ்திரத்தை தேவன் தரிக்கப் போகின்றார் தேவன் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் தேவம் போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிற அப்படின்னாலே நல்ல ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் கத்திரம் எல்லாரையும் மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய நாகர்கோவில் இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் எங்களது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஐந்து இரண்டு இரண்டு இரண்டு ஐந்து அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமா